எல்லாம் வல்ல சிவபெருமானினுடைய திருவடிகளை எனது மனமொழி மேகலால் வணங்கி நற்றினை வானிலை நிலையத்தார்களுக்கும் நேர்களுக்கும் பணிவான வணக்கங்களை கூறிக்கொள்வது உங்கள் திருவாரூர் சீனிவாசன் அற்புதமான இந்த திரு தொகையை நாம் வார வாரம் வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்று தண்டியடிகள் நாயனாரியுடைய புராணத்தை சிந்திக்க இருக்கின்றோம் நாம் பக்தி செலுத்துவது என்றால் என்ன திண்ணமான ஒரு பக்தியை நம்பிக்கையுடனும் அதில் மாறா பற்றுனுடனும் அந்த பக்தியை மேற்கொள்ள வேண்டும் மாறாக வாசலிலே கலட்டி வந்த மிதியடிகளை நினைத்து பக்தி செய்வது அல்லது பக்கத்து வைட்டாரோடு கோவிலை வளம் வரும்பொழுது பல்வேறு கதைகளை பேசி ஸ்லாகிப்பது துயரங்களை நினைத்து அழுது கொண்டே சென்று விடுவது இதுவல்ல பக்தி வியாபார நோக்கத்தோடு பெருமானே நீ இதை செய்தால் நான் அதை செய்கிறேன் அதுவல்ல பக்தி மாலைகளையும் பால் தயிர் போன்ற அபிஷேக பொருட்களையும் அர்ச்சனை பொருட்களையும் நெய் நெய்விளக்குகள் போன்ற பல்வேறு சுவாமிக்கு படைக்க வேண்டிய விஷயங்களை கொண்டு வந்து மட்டும் செலுத்திவிட்டு சென்று விட்டால் அதுவல்ல பக்தி மாறாக தண்டி அடிகளாலினுடைய அற்புதமான இந்த வரலாறை சிந்தித்தீர்களேயானால் அதுவே பக்தி சத்தைக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக விளங்கும் மெய்யன்பர்களே இன்றைய தினம் நாம் நாட்டமிகு தண்டிக்கும் அடியேன் என்ற சேக்கிலாரது வரிகளை நினைவு கூர்ந்து விளக்கம் போல சோழ நாட்டிலே தலைசிறந்த நகரமாக விளங்கக்கூடியது திருவாரூர் நகரம் இன்றளவும் சைவத்திற்கும் சிவத்தொன்றிற்கும் மிகவும் பெயர் போன ஒரு கிராமம்தான் சாரி ஒரு நகரம்தான் சிவபெருமானுடைய திருப்பாதங்கள் பட்ட ஒரு அற்புதமான நகரம்தான் திருவாரூர் நகரம் திரு என்று அழைக்கப்படுகின்ற இந்த திருவாரூர் திருமகளே வந்து பூஜித்து பேறு பெற்ற அற்புதமான ஒரு ஸ்தலம் புனிதம் மிகுந்த இந்த திருவாரூர் ஸ்தலத்திலே தண்டி அடிகள் நாயனார் அம் குடும்பத்தில் தன்னை அடி பணிந்து வணங்கும் ஈஷபெருமானினுடைய திருவிளையாடலில் ஒரு திருவிளையாடலை நிகட்டுவதற்காகவே அந்த இடத்தில் அவதாரம் செய்தார் புறநோக்கு துறந்தார் போல பிறவியிலேயே அவர் கண்ணின்றி பார்வை இழப்போடு பிறந்தார் புறக்கண் துறந்தும் தன்னுடைய அகக்கண்களாலே அற்புதமான திருவாரூர் பெருமான் திய தியாகராஜ பெருமானை எநேரும் நிறை நினைந்து நிறைவான பக்தி செலுத்தி அருணாரை தரிசித்து துதிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் திருவாரூர் திருவாரூரிலே எழுந்தரில் இருக்கக்கூடிய புற்றிடம் கொண்ட பொன்னியனாரை போற்றி பூசை செய்து தேவாசிரிய மண்டபத்தில் வணங்கி கோவிலை வளம் வந்து ஐந்து எழுத்தினை எந்நேரமும் மோதிக்கொண்டு திருத்தொண்டினை செய்து வந்தார்கள் தண்டியடிகள் நாயனார் திருக்கோவிலுக்கு மேல் புறத்தில் உள்ள இன்றளவும் நீங்கள் அற்புதமாக பார்க்கும் கமலாலயம் என்ற ஒரு திருக்குளம் இன்னும் இருக்கிறது அதாவது இந்த ஊர் பெருமையை சொல்லும் பொழுது கோவில் முப்பது வேலி திருக்குளம் முப்பது வேலி பெருமானுக்கு படையல் சாற்ற மலர்களை விளைவிக்கும் பொருட்டு அமைந்த திருநந்தவனம் முப்பது வேலி என்று அற்புதமாக சொல்வார்கள் அந்த அற்புதங்களை அறுபத்தி நாலு தசரத சக்கரவர்த்தி மூழ்கி எழுந்து புத்திரபாக்கியத்தை பெற்ற திருக்குளத்தை நீங்கள் இன்றளவும் காணலாம் பல்வேறு சிறப்புமிக்க இந்த திருக்குளம் சமன்னர்களினுடைய ஆக்கிரமிப்பினாலும் பல்வேறு மாசுபாடுகளினாலும் வற்றி பழுதுபட்டு இருந்தது இதை அறிந்த தண்டியடிகள் பெருமானுக்குச் செய்யும் சேவையும் திருக்குளத்தை நாம் சுத்தம் செய்வதும் ஒன்றே என்று கண் பார்வையற்ற போதிலும் கரையிலே ஒரு தரியையும் நடுக்குளத்திலே ஒரு தரியையும் பூமியிலே இட்டு இரண்டையும் கயிறால் பிணைத்து அந்த கயிறை தடவிக்கொண்டே கீழே இறங்கி அந்த மண்ணினை அள்ளி திருக்குளத்தை சுத்தம் செய்து மேலே கொண்டு வந்து கொட்டி மிகப்பெரிய அளப்பரிய சேவையை செய்து வந்தாராம் அந்த கயிற்றை தடவிக்கொண்டே சென்று குளத்தில் இறங்கி மண்ணை ஒரு கூடையிலே அள்ளி எடுத்து தலையிலே சுமந்து கரைமேட்டில் கொண்டு வந்து கொட்டி மிகப்பெரிய பணியை இடையராது செய்து வந்தாராம் அந்த பணியின் போதும் பஞ்சாட்சர மந்திரமான நம சிவாயே என்ற வார்த்தைகளை அந்த ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அடியார் உபது உச்சரித்து வந்தார்கள் இவ்வாறு இந்த செய்யும் அற்புதமான தொண்டினை பார்த்த சமணர்கள் மனம் பொறுக்காதவர்களாகி வெதும்பினார்கள் பொறாயும் பொறாமை கொண்ட சமண சமண பெருமக்கள் எல்லாம் வந்து தண்டியடிகள் பால் வந்த ஐயா நீரே கண்தறியாத ஒரு மனிதர் நீர் வந்து ஏன் இவ்வாறு குளங்களில் உள்ள மண்களை எடுத்து மேலே போட வேண்டும் இந்த திருக்குளத்தை சுத்தம் செய்வதனாலே உனக்கு என்ன பயன் என்று கேட்டார் ஆனாலும் உங்களுக்கு எனக்கு கண் இல்லை சரி ஆனால் நீங்கள் கண்ணிருந்தும் குருடர்களாக இருக்கின்றீர்கள் என்று விழித்து கூறினர் காரணம் பெருமானுக்கு செய்யும் அற்புதமான இந்த தொண்டை கேலி செய்தீர்களே ஆனால் என் கண் பார்வை பெற்றும் உங்கள் கண் பார்வை எழுந்தும் போனால் என்ன செய்வீர்கள் என்று ஏளனமாக கேட்டாராம் தண்டி அடிகள் நாயனார் இதை கேட் கேட்டவுடன் சமண பெருமக்கள் நீ உன் கடவுளின் கருணையினால் கண் பெற்றே ஆனால் நிச்சயமாக நாங்கள் அனைவரும் இந்த ஊரில் இருக்க மாட்டோம் ஓடிவிடுகிறோம் என்று சொல்லியும் அதே சமயம் உனக்கு கண்தான் தெரியாது என்று எண்ணி இருந்தோம் ஆனால் காதும் கேட்காது நல்லவர்கள் நாங்கள் சொல்லும் இந்த அறிவுரையை ஏற்பதில்லை என்று சொல்லி ஏளனம் செய்தார்கள் தந்தியடிகளர் மீண்டும் இது போல கூறியவுடன் நிச்சயமாக எனக்கு கண் வரும் நீங்கள் கண்களை இழந்து இந்த ஊரை விட்டு ஓடப்போகிறீர்கள் என்று சூளுரைத்தாராம் இதை கேட்டவுடன் பொறுக்க மாட்டாத சமணர்கள் வேகமாக வந்து கரையில் நட்டிருந்த தறியையும் அதை கொண்டு சேர்த்திருந்த கயிறையும் பிடுங்கி எறிந்து அவர் வைத்திருந்த கூடையையும் மண்வெட்டியையும் ஆக மிகவும் மனம் வருந்தி தேவரீர் இந்த இடரை நோக்கி நான் மிகவும் வருந்துகிறேன் இது எனக்கு இடப்பட்ட இடர் அல்ல பெருமானே உனக்கே இடப்பட்ட இடராக கருதுகின்றேன் என்று சொல்லி கண்ணீர் விட்டு மிகவும் வருந்தி மனத்திலின் போய் உழன்றாராம் அவ்வாறு இருக்கும் பொழுது கண்ணுதர் கடவுள் மனம் இறங்க மாட்டாரா என்ன அவ்வாறு மனமிறங்கி அன்பனே மன்னருடனுடைய கனவில் சென்று சோழமன்னா உன் மனதில் உள்ள கவலையை விடுக நாளைக்கு உன் கனவு கண் ஒளி பெறும் என்று ஒரு வரத்தை தண்டியடிகள் நாயனார் அவர்களுக்கும் கூறினார் அதோடு நிற்கவில்லை சோழ மன்னனுடைய கனவிலும் சென்று இதுபோல நடந்த ஒரு நிகழ்வுகளை முழுவதும் விளக்கி இந்த வழக்கை சென்று நீ தீர்த்து வைப்பாயாக என்று முழுவதுமாக தண்டியடிகளுக்காக சோழ மன்னனிடமும் பரிந்து செய்தார் ஆக தவணடி தவனறியை தவறாத இந்த தண்டியடிகள் வேந்தே சிவபெருமானனுடைய கரங்களை நான் என்னோ எந்நேரமும் பற்றி அவர்பால் வீழ்ந்து வணங்கி சேவைகளை முறையாக செய்து வருகிறேன் மன்னர் பெருமானே இந்த வழக்கினை நீர் விசாரிக்க வந்தவைக்கு மிக்க மகிழ்ச்சி நானேதும் பிராது கூறவில்லையே என்று மிகுந்த பணிவுடன் கேட்டாராம் சோழ மன்னர் எல்லாமல்ல ஈசன் என் கனவில் தோன்றினார் உன்னுடைய வழக்கினை என்னை விசாரிக்குமாறு பணித்தார் தண்டியடிகளே நீரே வல்லமை பெற்றவர் உன் பக்தியே என்னை விட மேலானது என்று சொல்லி தண்டியடிகளினுடைய மலர்பாதங்களில் வீழ்ந்து நீர் எனக்கு செய்யும் உபதேசம் என்ன என்று கேட்டார் அவர் ஐந்தெழுத்து மட்டுமே அனைவருக்கும் பெருமானுடைய உபதேசமாக இருக்கும் பொழுது மன்னராகிய நீங்கள் என்னிடம் உபதேசம் கேட்பதா என்று சொல்லி அவர் அவர்பால் வீழ்ந்து வணங்க இருவரும் மாறி மாறி பக்தி அன்பினை செலுத்தி கொண்டார்கள் இப்பொழுது வழக்கு பற்றி கேட்கும் பொழுது நடந்ததை அனைத்தும் ஒன்றுவிடாமல் சொன்னார் தண்டியடிகள் அமணர்கள் உடனடியாக ஏளனம் செய்து சிரித்தார்கள் கூட்டமாக என்ன நடக்கப் போகிறது என்றும் பார்த்து கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்திலே பரம்பொருளாகிய சிவபெருமானிடம் முறையீட்டு நீங்கள் உங்களுடைய கண் பெற முடியுமென்றால் கண்ணை பெறுவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்று சோழ மன்னன் தண்டியடிகள் நாயனாரிடம் கேட்டார் உடனடியாக தண்டியடிகள் எம்பிரானே உன்னுடைய திருவருளால் நான் இந்த அற்புதமான சேவைகளை செய்து வைத்துக் கொண்டிருக்கிறேன் வேந்தே என்னுடைய அற்புதமான இந்த சேவையை தடுக்கும் பொருட்டு சமணர்கள் இந்த நிந்தனையை எனக்கு செய்திருக்கிறார்கள் ஆகவே பெருமானே உன் நீ இருப்பது உண்மையாயின் உலகவர் முன்னே என் கண்கள் விளங்குக என்று கூக்குரளிற்று பக்தியோடு அரட்டினார்கள் இதன் தொடர்ச்சியை நாளைய நற்றினை பதிவில் கேட்டு மகிழலாம்